வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயான ஒரு கீரியும் பாம்பும் கதையை கீரி அப்படிங்குற விலங்கை பத்தி நீங்க அதிகம் கேட்டிருக்க வாய்ப்பு அது வந்து அணில் மாதிரியே இருக்கும் ஆனா வந்து பூனைய விட சற்று பெரிதா இருக்கும் அந்த கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து காட்டுக்குள்ள இருக்கும் பாம்புக்கு ஒரே சிம்ம சொப்பனமான எதிரி இந்த கீரிப்பிள்ள தான் கீரி பிள்ளையை கண்டா மட்டும்தான் பாம்பு பயந்து ஓடும் அதனால கீரியும் பாம்பும் அப்படின்னால எப்போதுமே சரிசமமான எதிரிகள் அப்படின்னு நம்ம மற்றவங்க பேசுறத கேட்டு இருந்திருக்கலாம் இன்னைக்கு கதையில கீரியும் பாம்பும் தான் வரப்போது அதை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாரு அந்த விவசாயியோட மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருந்தது ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நாள் அந்த விவசாயி காட்டுக்கு போகும்போது தோட்டத்தில இருந்து ஒரு கீரிப்பிள்ளை குட்டி இருந்தது அதை கண்டெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்தாரு மனைவி சொல்லிட்டே இருந்தாங்க எதுக்கு காட்டு விலங்கு கொண்டு வந்து வீட்டில் வச்சு வளர்க்கறீங்க தேவையில்லாம பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க நம்ம வீட்டில் வேற ஒரு குழந்த இருக்கு அப்படின்னு மனைவி சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா விவசாயி சொன்னாரு கீரிப்பிள்ளை ரொம்ப சாதுவான ஒரு மிருகம்தான் அது பாம்பை மட்டும்தான் கொள்ளும் மனுஷங்களை அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு விவசாயி சொல்லிட்டு இருந்தாரு ஆனாலும் விவசாயியோட மனைவிக்கு சந்தேகம் போகவே இல்லை கீரி பிள்ளைய எப்போதும் சந்தேகத்தோடைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கீரி பிள்ளையால் தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே அந்த விவசாயியினுடைய மனைவி எப்போதும் கீரி ஆனா கீரிப்பிள்ளை என்னவோ ரொம்ப அன்பா தான் அந்த குழந்தைகிட்ட நடந்துக்குச்சு குழந்தைக்கு பக்கத்துல உட்காந்து வேடிக்கை பாத்துட்டு இருக்கும் குழந்தை விளையாடும் போது இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சு விளையாட்டு காட்டும் இதெல்லாம் பார்க்கும் போது விவசாயியோட மனைவிக்கு சரி பரவாயில்ல கீரிப்பிள்ள நல்லாதான் பழகுது அப்படின்னு இருந்தாலும் அவங்க எப்பவுமே ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடையே கீரி பிள்ளைய பாத்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் விவசாயியோட மனைவி குழந்தைய தொட்டியில கிடத்திட்டு குளத்துக்கு தண்ணி எடுக்க குளத்தோட போனாங்க அப்போ கீரிப்பில்லை என்ன பண்ணுச்சுனா வாசல்ல படுத்து கிடந்தது ஜன்னல் வழியில ஒரு கருநாகம் வீட்டுக்குள்ள புகுந்து குழந்தையோட தொட்டில நோக்கி ஊர்ந்து போறதை அந்த கீரிப்பில்லை பார்த்துச்சு உடனே வேகமாக ஓடி போய் அந்த பாம்பு கூட சண்டை போட்டு பாம்பை வந்து துண்டு துண்டா கடிச்சு கொண்டு போட்டுருச்சு அந்த கீரிப்பிள்ளை அப்புறம் அந்த கீரிப்பிள்ள வழக்கம் போல போய் வாசல்ல போய் உக்காந்துக்குச்சு தண்ணி எடுக்கிறதுக்கு குடத்தோட வெளியில போயிருந்த விவசாயின் மனைவி குடம் நிறைய தண்ணியோட திரும்ப வந்தாங்க வாசல்ல கீரிப்பில் உட்கார்ந்து இருக்கிறத பாத்தாங்க கீரிப்பிள்ளை வாயில பாம்போட ரத்தம் இருந்தது அத பார்த்ததும் விவசாயியோட மனைவி அதிர்ச்சியாயி அடப்பாவி என் பிள்ளைய கொண்ணுட்டியா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி குடத்தை அப்படியே கீரிப்புள்ள மேல போட்டாங்க கீரிப்புள்ள நசுங்கி செத்து போச்சு பாவம் ஆத்திரத்துல கீரிப்பிள்ளைய கொன்னுட்டு அந்த விவசாயியின் மனைவி வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போய் பார்த்தா குழந்தை வந்து பாதுகாப்பா தூங்குறதையும் கருணாகம் ஒன்று துண்டு துண்டா செத்து போய் கிடக்கிறதையும் பார்த்துட்டு ஐயையோ அவசரப்பட்டு கீரிப்பிள்ளைய கொன்னுட்டோமே நம்ம பிள்ளைய இந்த கீரிப்பிள்ளை தானே காப்பாத்திருக்கு பாம்பு கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லி விவசாய விவசாயியின் மனைவி தன்னுடைய தவற நினைச்சு ஓன்னு கதறிய அழுக ஆரம்பிச்சாங்க இப்ப அழுது என்ன பண்றது முன்னாடி அவங்க வந்து தீர விசாரிச்சிருக்கணும் இல்லையா இததான் சொல்லுவாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அர்த்தம்னா நம்ம ஒரு விஷயத்த சந்தேக கண்ணோட பார்த்தோம்னா எதுவுமே நமக்கு தப்பாதான் தோணும் கீரிப்பிள்ளை வாயில ரத்தத்தை பார்த்ததும் அது தன்னோட குழந்தைய தான் கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த விவசாயியோட மனைவி நினச்சது அவங்களோடைய குறுகிய மனப்பான்மையை காட்டுது அந்த கீரி பாசமான மற்ற செயல்களை அவங்க வந்து மனசில் நிறுத்தி இருந்தாங்கன்னா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்த்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருப்பாங்க கீரிப்பிள்ளையை கொண்டிருக்க மாட்டாங்க அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்பட்டு அணுகக்கூடாது தீர விசாரித்து உண்மையது பொய்யது அப்படின்றத கண்டறிய நமக்கு பக்குவம் வேணும்